வணக்கம் ஆகஸ்ட் 22 இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினியின் புது அறிவு குவிலுக்காக சென்னையிலிருந்து ஆனி நேற்றைய கேள்வில்கான பதில்கள் ஒன்று சூறாவளி இலக்கிமாவால் பாதிக்கப்பட்ட நாடு சீனா இரண்டு சந்திரயான் 2. பூமியிலிருந்து சந்திரனுடைய சுற்றுவட்ட பாதையில் செலுத்தும் டிரான்ஸ்லுனர் இன்ஜெக்ஷன் எனப்படும் மாற்றத்தை இஸ்ரோ ஆகஸ்ட் பதினான்காம் தேதி நிகழ்த்தியது மூன்று பாக்டீரியாவை கண்டறிய உதவும் குறைந்த விலை கையடக்கு சாதனத்தை உருவாக்கிய ஆராய்ச்சியாளர்கள் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் குவஹாத்தி இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சிக்கிம் மாநிலத்தின் புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டு சமீபத்தில் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டிற்கான தேசிய இளைஞர் விருதுகளை வழங்கியவர் யார் மூன்று ஆண்கள் ஏ டென்னிஸ் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ளவர் யார் நன்றி மீண்டும் சந்திப்போம்